الحمد لله الحمد لله نحمده ونسعنه ونسفكره ونهم به ونسوكل عليه ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات في أعمالنا من يهده الله فلا نضل له ومن يضلله فلا هابي له ونسعد أن لا إله إلا الله وحده لا شريك له ونسعد أن محمد النبده هو رسوله اللهم صل على سيدنا محمد وعلى اله واصحابه واهل بيته ومن تبعهم بإحسان الى يوم الدين اما بعد فاني اوصيكم نفسي اولا بتقوى الله واحذركم يوم عدوثا كان كثيرا واعبد بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من يتى الاه ورسوله فقد فاز فوزا عظيما وقال سبحانه وتعالى الى امنا ي الله ورسوله فقد رجلا ولا بعيدا وقال ايضا ولعس ان الانسان ليس يحكم الا الذين امنوا وعملوا الصالحات وتاصدوا بالحق وتواصدوا بالصدق سبح الله العلي فقال منا صلى الله عليه وسلم كل امتي يدخلون الجنه الا من ادى அவன் தனித்தவன் இணை இணையற்றவன் முழு மனித சமுதாயத்தையும் தடைத்து வாழ வலுப்பதி கொடுத்தவன் அவனுக்குள்ளா ார்கள் கடமையை நிறைவேற்றே பெரியாத்தி எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா காலங்களிலும் அஞ்சு பயந்து நான்கு கொள்ளும்படி அவனால் என்னென்ன கட்டளை நாம் நிறைவேற்றிருக்கின்றோமோ அவைகளே அவசரமாக வேண்டும் என்றும் இவைகளெல்லாம் சொல்லக் கூடாது தவாது என்று என்னை தவிர்த்திருக்கிறானோ அவைகளை இருக்கும் அப்புறப்பட்டு உண்மையான தக்கவாழ்க்கையே இறையற்ற முடிய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று மனைவி குழந்தைகள் குடும்பத்தினருக்கும் அப்பால் உங்களுக்கும் உங்களுடைய மனைமார்கள் குழந்தைகள் குடும்பத்தினர் இந்த உலகத்திலே இருக்கின்ற ஆண்கள் தந்த எல்லோருக்குமாய் இந்த அப்பான உண்மையான செய்தியை சொல்லிக் கொள்கின்றேன் ஆளாகும் இல்லையார்களே செய்ய என்னை உலகத்திலே தலைத்து நாம் எப்படி வாழ வேண்டும் இந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை எனக்கு சொல்லித்தருவதற்காக வழிநாட்டியாகத்தான் அசூர்லா செல்லாத அவர்களை அல்லாமத்தாக உலகத்தை அனுப்பி வைத்தார்கள் உலகத்திலே எத்தனை பெரிய கலாச்சாரங்கள் பாரம்பரியங்கள் தோன்றினாலும் வழிமுறைகள் தோன்றினாலும் முன்மாதிரிகள் தோன்றினாலும் அவருக்கு அசூர் இல்லாத செல்லையே செல்லும் அவர்களுடைய முன்மாதிரிக்கு உலகத்திலே யாருடைய முன்மாதிரியும் யாருடைய வாழ்க்கை முறைகளும் ஈடாக மாற்றாது அந்த அளவுக்கு ரத்தியில்லா செல்ல செல்லும் அவருடைய வாழ்க்கை முன்மாதிரியாக இருக்கிறது கண்ணியமான சுகாதிகளை தெரியவங்களே ஒருவரை நாம் பின்பற்றுவதாக இருந்தால் ஒருவர் மீது ஒருவருடைய நடவடிக்கைகளை செயல்பாடுகள் எங்களுக்கு அழகாக தெரிய வேண்டும் அந்த மனிதனுடைய அன்பு என்னுடைய வர வேண்டும் சுல்ல செல்லும் அவர்கள் பற்றிய அன்பு எங்களுடைய உள்ளத்திற்கு வர வேண்டும் இப்படியே இம்மையான அன்புகளுடைய உள்ளத்திலே குடிகல்லுமோ அப்படியேதான் அவர்களை சிந்த தேவை இந்தமையானதாகவும் இருக்கும் அநிதமான சகோதரர்களே பெரியர்களே முதலாவது நம்ப சூழ்நாறு செல்லல்லா வரைய செல்லும் அவர்கள் முன்னால் அவர்கள் இந்த இன்பத்தின் மீது எவ்வளவு அனுபவிலைகளாக இருந்திருக்கிறார்கள் எவ்வளவு கல்லூரி நிலைகளாக இருந்திருக்கிறார்கள் அவருடைய அன்பு எப்படி கட்டைகள் நானே மலையின் காட்டக்கூழ் என்றை போன்றதா அல்லது குழந்தைகள் பெற்றோர்கள் நீர் காட்டக்கூழ் அன்றை போன்றதா கல்ல ஆரோக்கியத்தினுடைய அன்பு என்பதைய தலைவரை நாங்கள் சிந்திக்க பார்க்க வேண்டும் வெல்லியமான சகோதரர்களே பெரியார்கள் என்று பார்க்கிறார்கள் சந்தோஷம் தெரிகிறது மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் ஏனை கண்ட ஆயிஷா ரவி அல்லா வன்மா அவர்கள் ரசிகல்லா சொல்லலா வரைய சொல்லும் அவர்களை பார்க்கிறார்கள் இருவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் ரசிகல்லால் அவர்கள் இந்த நாளில் என்ன செய்ய வேண்டும் என்று தனது அன்பு மனைவி கேட்கிறார்கள் அடிப்படையில் வேறக்கூடிய அந்த தாய் தீருடைய அடிப்படையில் அல்லாவுடைய சிந்தனை அது இல்லாத வரையோ செல்லமாக திறவெல்லியை பெருமளியை விளங்கிய அந்தத்தாய் என்ன செய்யலாம் உலகத்திலே உலகத்தையுடைய சொல்லுவார்கள் அல்லாஹு ார்கள் அவருக்குரிய முன்செய்த பாலம் பின்செல்ல பாலம் எல்லா தாவர்களை மன்னித்தவர்களே நபியாளர்கள் தியான ஆய்ச்சா ரபியாக ஒரு மகிழ்ச்சி என்று நபியாளர்களுடைய அந்த தியானத்தை கேட்ட ஆய்ச்சா ரவியல்லார் அவர்கள் கீழே உட்கார்ந்து சிரிக்கிறார்கள் ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார்கள் எந்த அளவுகால் தனது காலை மதிய ஆடி சந்தோஷப்பட்டதை பார்த்தது நடிகர்களை நான் சென்ற உங்களுக்கு மகிழ்ச்சியை சென்றிருக்கா நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு சந்தோஷம் நீங்கள் உங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறீர்கள் என்று கேட்டபொழுது ஆய்ச்சாரதி அவர்கள் சொல்கிறார்கள் உங்களிடையே இதை விட சொல்ல காட்சிய உலகத்திலே இருக்க முடியும் என்று ஆய்ச்சாரதியா நான் எங்களுக்கு தயார் செய்கிறேன் ஆனால் என்னுடைய விண்ணப்பான் பொறுகை நான் தயாரிங்கிறாரே சொல்லலே செல்ல அவர்கள் பெரியார்களே என்னிடம் பிறப்பவரே சொல்லலே செல்ல அவர்கள் உலகத்திலே இந்த விண்ணப்பினரோடு என்னோட எவ்வளவு பார்க்க முன்னர்களாக இருந்திருக்கிறார்கள் இறக்க முன்னர்களாக இருந்திருக்கிறார்கள் உலகத்திலே எந்த பெரிய தலைவரும் எவ்வளவு பெரிய தலைவரும் தமிழகத்தின் மீது பசுள்ளவர்கள் தமிழகத்தின் தாயர்கள் ஏழைகளின் தோழர்கள் தமிழகத்திற்காக வாழ்ந்தவர்கள் சொல்லப்படுவதையெல்லாம் இப்படி அன்பு கொண்டவர்களாக இருக்கவில்லை தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் தனது தலைநகர் தனது தலைமையை தனது அங்கத்தை வைத்துக் கொண்டு ஒரு குடும்பத்தை புராமரிக்க வேண்டும் தனது தலை குடும்பத்துக்காக வேண்டும் அந்த செல்வாக்கை எல்லாம் உலகத்திலே வந்த தலைவர்கள் இருக்கின்ற தலைவர்கள் அவர்கள் சகோதர்களே பெரியர்களே அதற்கு ரவி அல்லாஹ் அவர்கள் அவருடைய மானியல்ல சாட்சி முறை அவர்கள் ஒரு கதவை கனவு காண்கிறார்கள் ஒரு பயங்கரமான கடவுள் ரத்தி செல்ல மாதிரியிலிருந்து ஒரு கடை துண்டும் ஒரு மடியிலே எடுக்கப்படுகிறதை பார்க்கிறார்கள் பயங்கரமான கடவுள் அச்சப்பட்டார்கள் பயப்பட்டார்கள் கவலைப்பட்டார்கள் யாருக்கு அல்ல ஒரு பயங்கரமான கதை சென்று அதற்குரிய இலக்கம் என்று கேட்கிறார்கள் ரசிகல்லா செல்லி செல்லப்பட்ட பொழுது ரசிகுல்லா இல்ல தீர்த்தார்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் கனவுக்கு விளக்கம் செல்கிறார்கள் தாயே சாத்தியமாவது குழந்தைகளை அந்த குழந்தை உங்களுடைய வைக்கப்படும் இதுதான் கனவுக்குரிய இறக்கம் என்று சொல்லி அனுப்பினார்கள் அந்த தாய் பெறுகிறார் இக்காலத்தில் அவர்கள் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தால் அந்த குழந்தை நிகழாக துச்சரவு செய்து குழந்தைகளை அழகாக எடுப்பாற்றி குழந்தைகளே அப்பா இல்லாத கையிலை கொடுத்து நான் ஒளிந்து மறைந்து பார்த்துக் கொண்டிருந்தேன் தனது எப்படி சொல்லிக் குழா என்பதை பார்ப்பதற்காக நான் இவ்வாறு செய்தியை அறிந்து கொண்டேன் என்றார்கள் நாங்கள் பார்க்கின்றோம் நாங்கள் பார்க்கின்றோம் யாருக்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை பெற்றெடுத்த பேந்தவர்களோ அவர்கள் பெற்றெடுத்த தலை மகன் மகளையிலே நமது பேச வேண்டிய மிக இலக்க முன்னவர்களாக பாச இதே அடிப்படை ரசி இல்லாத செல்லும் அவர்களின் மனிதன் அல்லவா அந்த குழந்தையை சிமந்தவர்கள் குழந்தையை கையிலே வைத்திருக்கிறார்கள் அவர்கள் சந்தோஷப்படவில்லை மகிழ்ச்சியில் அவருடைய சந்தையே தண்ணீர் அழகை எல்லாரும் அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் தவிர போடுகிறார்கள் நான் ஏன் குழந்தையைச் செல்வியுமா நீங்கள் செல்லும் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த பேர குழந்தையை இன்னத்தில் இருந்து ஏற்ற கூறிய ஒரு ஆளே கொலை செய்ய போகிறார் அந்த பகவானுடைய மண்ணை அந்த மண்ணை இப்போதான் இஸ்லாமியர்களை கொண்டு வந்து கண்டுவிட்டு செல்கிறார்கள் என்கிற சூரிய செல்லும் அவர்கள் சொன்னார்கள் ஒரு பேரக்குழந்தை கொல்லப்பட பேரக்கூடே உண்மையே அறிந்து வைக்கிறார்கள் அவர்கள் நாடி இருந்தால் ஆறின் மூலமாக அதனை இல்லாமலாக்கி இருக்கலாம் அந்த ஓபோவுக்கும் எனது பேரக்கோன்ற பாதுகாக்கியிருக்கலாம் அந்த உலகத்திலே தோன்றிய அத்தகைய தீம்பார்களுக்கும் அப்படி ஒரு சக்தி தியாவை விழா இருக்கும் சொல்கிறார்கள் உலகத்திலே அந்த அச்சனையின் அவர்களே தேவைகளுக்காக உண்மை தான் என் உண்மத்திலே அவருடைய அன்பு இவ்வளவு எங்களுக்குள்ளாய் செல்ல செல்லும் அவர்கள் மீது உண்மையான அன்பு ஏற்படவில்லை எனவேதான் செல்ல வேண்டிய எங்களுக்கு இனிப்பது கிடையாது அதனை பார்ப்பேற்கும் அதனை சிந்திப்பதற்கும் அதனை உங்களுடைய வாழ்வாளிலே எழுந்து வைக்கும் என்பதற்கு விருப்பம் கிடையாது ஈழர்கள் குறித்தவர்கள் அனுபவத்தாரர்கள் அவர்களுடைய சின்ன எங்களுக்கு இருப்பது கிடையாது அவருடைய வாழ்க்கை ஆசிரியர் கிடையாது செல்ல செல்லம் அவர்கள் அக்கூ உண்மதி எனது உண்மத்தி வரங்கே எது உண்மத்தி ரெண்டு இருக்கிறார்கள் அவருடைய நிலை என்ன அவர்கள் சொற்கத்துக்குள்ளார்களா சாரிகள் சாமி செய்த பாதுகாக்க வேண்டுமே அவர்களை காட்டுமார்கள் சேர்த்தார்கள் என்றால் கண்ணியமான புகழ்களே அவர்களுடைய அன்பின் விசாலம் எவ்வளவு தொழிலாளராக இருக்கும் அவருடைய அன்பு தொழிலாளராக இருக்கும் அவருடைய அன்பு விசாலமானதாக இருக்கும் இந்த அன்பு எண்களுக்கு மகத்துவத்தை வழ வேண்டும் என் வாழ்க்கை நாங்கள் வழங்க வேண்டும் என்று சொன்னேன் விளங்கினார்கள் செல்லா அழைவு செல்லும் அவர்களுடைய பெருமை மிகப்பெரிய விடு அன்பமாகறார்கள் செல்லா செல்லமகூடிய உண்மையான அன்பு அவர்களுடைய இடங்களிலே இருந்தன சகோதர்களை நான்கு உலகமாக்களுக்கு பின்னால் முஸ்லீம்களுடைய மிகப்பெரிய ஒரு தலைவராகத்தான் திருப்பசல் அமானி ரவி அலிவாக அவர்கள் உலகத்திலே தோன்றினார்கள் முஸ்லீம்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் கிறிஸ்தவர்கள் ஈழர்கள் கிறிஸ்தவர்கள் மகிழ்ச்சிகள் மருத்துவணங்கிகள் அவர்களுடைய ஒரு கூட்டம் பைக்கல் மகிழ்ச்சியை நடக்கிறது ஒரு மாறான விளை வருகிறது முஸ்லீம்களுடைய தரப்பிலே முஸ்லீமே தலைவராக அவர புகழ் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள் அங்கே மாநாடு நடைபெறுகிறது கூட்டம் விழுந்ததன் பின்னால் அங்கே உணவு பரிமாறப்படுகிறது எல்லோரும் சாப்பாடு சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் புகழ்வசெல்லியமானி ரவி அல்லாவும் அவர்களும் அங்கே உணவு சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் படிவு தனது கையில் ஒரு கவலம் கீழே குத்திவிட்டது கண்ியமான இன்று எத்தனையோ பெருமே எத்தனையோ சாப்பாடு வீடுகளில் ஏன் ஹோட்டல்களையெல்லாம் நாங்கள் சாப்பிடுறோம் சாப்பிட்டு திருத்தி கண்ணியமான சுகழ்களே பெரியவர்களே நாங்கள் ஏழு செய்தி கொண்டிருக்கிறோம் என்பதற்காக இந்த சிந்தாவை நாள் இருக்கொண்டிருக்கிறோம் நவீர்கள் சொன்னார்கள் நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டுவிட்டு இதனை யாருக்கும் இந்த விரல்களை தூக்கிக் கொள்ள வேண்டார்கள் சொல்லலாம் செல்லும் உங்களுக்கு தூக்க முடியாவிட்டால் இவரை சுற்றிகளுட வேண்டாம் இல்லாமல் ஆக்கிட வேண்டாம் கைகளை கைவிட வேண்டாம் என்று சொல்ல மாதிரி இன்று கண்ணியமாக சுகோதே தெரியவர்களே விருந்துகள் சாப்பிடுவது எடுத்து சாப்பிடுவார்கள் அனாகரிகமாக கழகம் கண்ணியமான சகோதரே ால் ஜ செய்கிறார்கள் செய்கிறார் நாகரிகமாக தெரியவில்லை உங்களை நல்லமாக தெரியவில்லை இங்கே அதை புரிய வேண்டாம் அப்படி சொல்ல வேண்டாம் எல்லோரும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது பெரிய மாணி வெள்ளி எல்லா சொன்னார்கள் உலகத்திலே எண்ணியமான துறவுகளே முஸ்லீம் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி எல்லோருக்கும் பரிசனை சொல்ல மாதிரிய ஒரு சின்ன இங்கே சூழ்நிலை இந்த மனிதர்கள் கேட்டார்கள் எந்திரமான சொல்றவர்களே பெரியவர்களே என் உடன்படப்போர்களே இன்று எங்களுக்கு நம்பியவர்கள் மீது அன்பு வரவில்லை நம்பியர்களுடைய குல்லாக்கள் மீது நேசம் வரவில்லை அங்கு வரவில்லை எனவேதான் ஈழர்களையும் கிறிஸ்தர்களையும் அவர்கள் காட்டிய அலாச்சாரங்களையும் விமச்சாரங்களையும் எங்களுக்கு கலாச்சாரமாக பெறுகிறது அவைகளை நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம் எங்களுடைய குழந்தைகளுக்கும் அந்த அநாத நீ கருத்து கொண்டிருக்கிறோம் என்பதான சகோதரர்களே பெரியவர்களே நம்பியர்களுடைய வாழ்த்து எப்படி இருந்தது நம்பியவர்கள் உலகத்தில் எப்படி வாழ்ந்து நான் தங்கமாக்கி தரக்குமா என்று பெரிய நாங்கள் பாதையில் போகும்போது யாராவது ஒரு ஆயிரம் கொண்டா என்று சொல்லிட்டு போயிருமா புண்ணியமான சுவர்களே நம்பியர்களை பார்த்து அல்ல கேட்கின்றால் இந்த உலகத்திற்கு சொந்த காலம் உலகத்தை ஆங்கிலம் அடிப்படன் சேர்க்கின்றான் இந்த மலையை உங்களுக்கு தங்கமாக்கி தரக்குமா வேண்டாம் வேண்டாம் நான் ஏழையாக உலகத்திலே வாழ விரும்புகிறேன் வாழவிப்பாயாக நான் ஏழுமையோடு வாழ வேண்டும் ஏழையாக வாழ வேண்டும் ஏழையாக பண்ணிக்க வேண்டும் நான் ஏழைகளோடு எடுப்பாற்றப்பட வேண்டும் என்று நபி அவர்கள் வியாழக்கிய சூழல்களாக இருந்திருக்கிறார்கள் அவர்கள் எவரை திரும்பப்பட்டார்கள் வாழ்க்கையிலே நீங்களை பார்த்து பார்த்து எங்களுக்கு அவர்கள் மீது அன்போடு வேண்டும் உண்மையான அன்பு எங்களுடைய உள்ளங்களுக்கு வளர்ந்து குழந்தைகளுடைய உள்ளங்களிலே அவர்களுடைய அன்பை போட வேண்டும் என்றே நிறைய அப்பல்லாண்டு அவர் ரவி எல்லாம் தானாண்டு அவர்களோடு மழை கோட்டத்துக்கு செல்கிறார்கள் அங்கே தோட்டத்துக்கு சென்றவர்கள் சில பேச பலங்கள் பார்க்கிறார்கள் ஒரு செல்லா ஐஸ்தவர்கள் அந்த ஏற்றம் பலத்தை எடுத்து வாயை போடுகிறார்கள் அப்துல்லா பார்த்து ஆசை இல்லையா என்றார் அரபு கடுமையான ஆசைக்கு வாழ்க்கக்கூடிய அரபு வார்த்தை உங்களுக்கு ஆசை இல்லையா என்று கேட்ட பொழுது அப்துல்லாஹேமில்லா அதே வார்த்தை சொல்கிறார்கள் அவர்கள் <laughs> சொல்கிறார்கள் எனக்கும் கிடையாது எனக்கும் ஆசை கிடையாது பின்னால் மகம்மதியை உடம்புக்குள்ளே ஒரு தேவை தொடர்வு என்றால் இடாவிடையே செல்லும் அவர்கள் செல்வதற்கு சேவமாக இருக்கிறது இன்பமாக இருக்கிறது எல்லாருடைய செல்லும் அவர்கள் மூன்று திறன்களை சாப்பிடாமல் மூன்று திறன்கள் மூன்று திறன்களை ஒரு மனைதிக்குழந்தைகளுக்கு மூன்று நேரம் முறல்ல ஐந்து நேரம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம் உலகத்திலே ஒருவரை காட்ட முடியுமா மூன்று வாட்கள் நான் சாப்பிடாமல் இருக்கிறேன் என்று உலகத்திற்கு தலைவராக வந்தவர்கள் நபிமார்களுடைய தலைவர் நாளையே நாயகம் செல்லாதவர்கள் நுழையாமல் எந்த ஒருக்கும் புலக்கத்துறை உடைய முடியாத விதியாக அவ்வளவு கண்ணியம் பொருந்திய கண்ணியம் பெருந்திய மிகப்பெரிய தலைவர்கள் அல்லா அவரையோடிய வாழ்க்கை உலகத்திலே செல்லாதிருந்தது இவர்களுடைய வாழ்க்கையின் மீது எங்களுக்கு பக்தி வர வேண்டும் இவர்களுடைய வாழ்க்கையின் மீது எங்களுக்கு ஆட்சி வர வேண்டும் அவருடைய வாழ்க்கையிலா குழந்தைகளுக்கும் அவர்களுடைய அன்பு பற்றி அவருடைய பற்றி அவருடைய குழந்தைகளுடைய இல்லத்திலே போட வேண்டும் திருமதியிலே வரக்கூடிய சொல்கிறார்கள் குழந்தைகளுக்கு மூன்று விடங்களை கொண்டு எழுத்தம் கட்டி கொடுங்கள் உங்களுடைய நபியுடைய அன்பை உங்களுடைய குழந்தைகளுடைய உள்ளத்திலே போடுங்கள் முதலாக குடும்பத்தினுடைய அன்பை சக்தி அவர்களுடைய குடும்பத்தினுடைய கோப்பை உங்களுடைய குழந்தைகளுடைய உள்ளத்திலே போடுங்கள் இவங்களை எங்களுடைய குழந்தைகளுக்கு எங்களுடைய குழந்தைகள் யாரை நேசிக்கிறார்கள் யாரை யோசிக்கிறார்கள் தனக்கு தனோராவாக தனக்கு விருந்தாவிலாக யாரையும் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தலசாலைக்கோ மதுர சாக்களுக்கோ சுவை செல்லக்கூடிய அவர்களுடைய புத்தக அர்த்தங்களையோ அல்லது மணி சேர்த்தே காசி போடுவார்கள் காசி போடுவதற்கு பார்ப்பார்கள் அந்த பேக் அவங்களையே பார்த்தால் எங்களுடைய குழந்தைகள் யாரை யோசிக்கிறார்கள் என்று தெரியும் உலகத்துக்கு அனாஸ்காரத்தையும் இசஸ்காரத்தையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய சுலகத்திற்கு அறிமுகப்படுத்தக்கூடிய நடிகை நடிகர்களிடையே சாலையில் இருந்தவுடன் படித்து என்பது சாலையில் இருந்தவுடன் அவர்களுடைய முகத்திலே முடிக்கிறார்கள் சிவந்து செல்கிறார்கள் அவர்களை பார்க்கிறார்கள் ஏன் விளையாட்டு விளையாங்கனைகள் அவர்கள் முஸ்லீம்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அபிமானிகளாக முன்மாதிரியாக இருக்க அவர்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய இல்லங்களிலே அவர்கள் ஆள பமயப்பட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு அந்த சின்ன வாய்ப்புகள் மழையை மறு பேசக்கூடிய இந்த சிறார்கள் கூட கவலைப்படுகிறார்கள் அவர்கள் இரையாட்டிலே காரணம் என்ன அவர்களுடைய உள்ளங்கள் பயப்பட்டு இருக்கிறது மவிகைகள் நடிகர்கள் மளிகைகள் இன்று உலகிறார்கள் இன்று அரசியலில் எங்களுடைய நாட்டை எடுத்துக்கொண்டாலும் சரி ஆனாவது எல்லோரோடையும் நிர்வாணமாக மதித்த நடிகைகள் மனிதர்கள் இன்று இதாக இருக்கிறார்கள் ஏன் அவர்களுக்கு மக்களோட அபிமானம் இருக்கிறது உலகம் எங்கே தோல்விக்கு சகோதரர்களே சொல்வர்களே எனவே எங்களுடைய குழந்தைகளுக்கு சரியான வழிமுறைகளை நாங்கள் காட்ட வேண்டும் ரசிக் கல்வாலயத்தினுடைய அன்பை அவருடைய உள்ளே போட வேண்டும் அவர்களுக்கு சரியான கலாச்சாரத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும் நாங்கள் எந்த இருந்தாலும் ரசிகளை சொல்லிருக்கிறார்களா அங்கீகாரம் வாழ்ந்திருக்கிறார்களா என்பதை நாங்கள் நீக்கி பார்க்க வேண்டும் எந்தமான புகழைகளை தெரியவர்களே ரசிகர்கள் எப்படி சொன்னார்களோ அரைத்தால் செய்ய வேண்டும் எங்கள் ஒரு சுற்றி சொல்லு விவகாரம் அமல்களை அணைத்துக் கொள்ளக் கூடாது في دنوانا جاء الله ورقبو الحديث سيد عمسى رضي الله نعوه لله من الشرار قليل لا يقبل الله لشاهد الدجاة طومه ولا ثلاثا ولا حجا ولا عمرتا ولا جهازا يخبر من الإسلام حما يخبر الشاعر سبين العجوين نبيا ورقبو الحرار قليل எவர்கள் மார்க்கத்திலே இல்லாத மார்க்கமாக நினைத்து நான் அங்கீகாரம் வாழ்ந்தாரே எவர்கள் மார்க்கமாக இருக்க செல்கிறார்களோ அவர்களை அல்ல எந்த தொலுகையையும் நோன்பையும் ஹரிதையும் எவ்வளவு பெரிய அமல்கள் தொலுகை என்பது நோன்பு என்பது ஹத்தி என்பது எம்ரா என்பது ஜிஹா என்பது எவ்வளோ பெரிய அமல் மனிதர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள் இந்த அமல்களை செய்தாலும் அல்லாஹளை ஏற்றுக் கொள்ள மாட்டேன் இஸ்லாம் அஜீன் குறைத்தமாக இருந்து நிதியில் எவ்வளவு உலகமாக இருக்கிறது அதே போன்று இவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியார்கள் அல்லா செல்லம் அவர்கள் மேலும் ரவில்லம் போன்றே இது அதி தவிராக இருக்கிறது மன அமிரன் நாங்கள் சொல்லாத செய்யாத எளிதாட்டாவோ அமல்களை செய்கிறார்களே அந்த அமைகள் எல்லாம் அல்லாஹுடைய கவிதானத்திலே மருத்துவப்பட்டதாகும் அவர்களுக்கு நன்மை தயாரிக்க மாட்டாது என்றார்கள் செல்லல்ல அவர்களை செல்லும் அவர்கள் ே நபி அவர்கள் எப்போது காட்டினார்களே அதே அடிப்படையை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும் உதாரணத்துக்கு ஒரே விஷயத்தை நான் சொல்கின்றேன் அந்நியமானே செய்ய முடிந்தோம் பின்னால் நாம் எல்லோரும் அலமதுல்லா என்று செய்யலை கேட்டு சொல்ல இந்த அடிப்படையில் சொன்னார்கள் செய்து கொள்ளுங்கள் என்று நாம் என்ன சொல்கிறோம் இமாம் சுமஹான் சுஹான் என்று சொல்கிறோம் நாம் முப்பத்தி மூன்று கதவைகள் சொன்னதன் பின்னால் இமாம் எதிர்காலத்திருக்கிறோம் அல்ஹந்தில்லா செல்லும் வரை இன்னும் இமாம் சொல்லவில்லை நான் உழைத்தேன் முப்பத்தி மூணு தடவை சொல்லிவிட்டேன் இமாம் அலக்துல்லா சொல்லும் வரை நான் முப்பத்தி நாலு தடவை சுதாணம் தலைவல்ல சொல்கிறேன் தெரியும் ஆனால் என்ன செய்கிறார் முப்பத்தி மூணு தலைவரை சொல்லிவிட்டு அல்ஹம்லா என்று இமாமோடு சேர்ந்தோ தனியாயோ அலஹம்லா என்று முப்பத்தி நான்காயிரம் தலைவரில் அலகதுல்லாயிருக்கிறார் எங்களுடைய மூலை சொல்லும் இந்த மனிதர் முப்பத்தி மூவாயிரம் கோடிக்கடையை சுபகாரங்களாக சொன்னார் அவருக்கு நன்மை கூட என்று சொல்கிறார்கள் சொன்னார்களோ அவர்களுக்கு தான் பதிமுகமான கூலிக்கோள் கிடைக்கும் முப்பத்தி மூவாயிரம் கோடி சமூகத்தை கிடைத்தார் அவர் என்ன சொல்லிச் செல்லலாம் இந்த இடத்திலே இருந்தவர்கள் முப்பத்தி மூன்று சொன்ன சொன்னார்கள் அன்பியமான சகோதரர்களே இஸ்தாஃகிரு இந்த புத்தியை சாட்சிகறியாது ஹजरत உமர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹஜ்ரத்து கல்மத்து முன்னால் செய்து இருக்கார்கள் ஹஜ்ரத்து கல்ம எங்கிருந்து வந்தது? எங்கிருந்து வந்தது? தம்முளிருந்து வந்தது அல்ல. கலையாரிலிருந்து வந்தது அல்ல. சீமியாறிலிருந்து வந்தது அல்ல. சியூராமேத்திலிருந்து வந்தது அல்ல. ஹஜ்ரத்து அஷர் இருந்து கை பெரிய ஒரு மனித நபரை இப்படிப்பட்ட கல்லுக்கு முன்னால் இருந்து எம்பர முயலாளர்கள் சொல்கிறார்கள் அண்ணக நண்பரும் எழுத்து தெரியும் நீங்கள் கல் அமரிக்கிறாள் யாருக்கும் செய்ய முடியாது மற்றவங்களுக்கு ஒரு பிரதோசனம் செய்யவும் இங்கே கல்லூர் ஆனால் சூழல் ஆய்வு இல்லாத நதியவர்கள் என்னை முக்கியமிடக் கந்தேன் இவரை மிகப்பெரிய உண்மையுடைய ஸ்காலம் இருக்கிறது நடிகர்கள் முறை கண்டு இருந்தார்கள் எனவே மிகப்பெரியப்படுத்தித் தருகிறார்கள் அரியலாக இருந்தாலும் அவன் மீது சமுதாயத்தினருக்கு நம்பிக்கை வரக்கூடாது சிறப்பு ஆனால் அண்ணாவின் பக்கம் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை நவியல்லாம் செய்யாச அவர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த அன்பு அங்கே வெளிப்பட வேண்டுமே தவிர துணியாவுடைய ரத்தத்தில் மீது வரக்கூடாது என்பதை அவருக்கு அவர் ரவியல்லாதவர்கள் மிக தெளிவாக சொல்கிறார்கள் இணைய கம்மியுமான சுகையவர்களே பெரியவர்களே இங்கே வாழ்க்கையிலே ரத்தியில்லாத செல்லாதவர்களே செல்லும் அவர்களே அழகாக அவருடைய வாழ்க்கையை நாங்கள் நிலவி பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் வத்யாசாரமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ரசிகர்கள் அவர்களுடைய பின்னாவின் விலகி அவர்களை பின்பற்றக்கூடியவர்களாக உலகத்திலே நாங்கள் வாழவே ஆனால் من نحيا سنتي إلا قصاد أمتي قاله أجر بيحتي الشفير والعلى رجل صلى الله عليه وسلم ورجل من السنت يقول من جمالين لخاربتنين إلا من جمالك أولا خاربتنين جمالك أولا قرابتنين يريد تتحقنين أنت من جميل شفير ورحمة الله رسول الله صلى الله عليه وسلم ورجل <سؤال> سنناركم <سؤال> சொந்தமான துகவர்களே இன்று நவீனம் இந்த தொழில்நுட்பம் அதாவது இன்பர்மேஷன் டெக்னாலஜி இன்று இந்த தகவல் தொழில்நுட்பம் இல்ல இன்று சசூர்லா செகல்லா செல்லும் அவர்களுடைய சுண்ணாவுடைய மகத்துவம் குறைந்து கொண்டே போகிறது முஸ்லீம்களாகோ அறிவர்களாக வித்தியாசம் படித்தாரோ எங்களுக்கு அதனை அவருடைய மகத்துவம் குறையலாம் ஆனால் இன்று நேர்கத்திய நாடு எல்லோருலால் செல்லும் அவருடைய சுமிமாக்கள் ஆய்வு செய்யப்படுகிறேன் கிறிஸ்து போகின்றன முஸ்லீம்களே சொல்ல முடியாது வாழ்க்கையிலே அறிவுபூர்வமானது என்று இந்த உலகத்திற்கு சொல்லி சென்றிருக்கிறார்கள் அமெரிக்காவிலே ஒரு ஆராய்ச்சி கொண்டார்கள் நபியர்கள் இறங்கும் பொழுது இதர காலையில் தான் இறங்குவார்கள் ஆய்வு செய்வார்கள் அதனை ஆய்வு செய்து சொல்கிறார்கள் எத்தகத்தில் மாத்திரமல்ல குதிரையில் மாத்திரம் அல்ல இன்று ரொக்கத்தில் பயணம் செய்யக்கூடியவர்கள் இன்று வாகனங்களில் பயணம் செய்யக்கூடியவர்கள் எவர்களாக இருக்கட்டும் இவர்கள் வாகனத்தில் இருந்து கீழே பொழுது இடைய காலத்தில் இயங்குவார்களே அவர்களுக்கு வாழ்க்கையிலே ஹாசக்கரம் ஆட்டாது நாங்கள் எல்லாம் வாகனத்தரங்க சத்தம் ஆகும் சூழ்நாய் அவருடைய குழந்தை மீதங்களை அங்கே வரமாட்டாது விஷயங்களை ஆய்வு செய்கிறார்கள் ஆய்வு இப்படி செய்கிறார்கள் இது ஒரு அறிவுபூர்வமான மார்க்கம் சூழ்நாய்களாக வாழ்க்கையிலே மிகப்பெரிய அழுத்தங்கள் இருக்கின்றன என்று உலகத்திற்கு இன்று கொண்டு கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் உலகத்திலே ரசிகா சிலைய வாழ்க்கையை கொத்தல் படுத்துவதற்கு முன்னின்று ஒரு நாடுதான் டென்மார்க் கட்டி உருவாக்கினார்கள் பேரையத்திலே மாற்றமாக்க வேண்டும் அவர்கள் தான் இந்த காட்டூன் கலாச்சாரத்தை உருவாக்கி அங்கே காட்டூன்கள் வரைந்தார்கள் இவர்கள் சென்ற ஒரு பேச முன்னால் அவருடைய கட்சியில இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அறிஞர் என்று சொல்லக்கூடிய அவர்களை நியமிக்கிறார்கள் நீங்கள் தலைவராக நாம் இஸ்லாக்கை படிக்க வேண்டும் வாழ்க்கையை படித்தால்தான் அவர்களை வலுக்காக இருக்கும் நீங்கள் அந்த பின்னாக்களை அந்த படித்துவார்கள் என்று இவர்களை அனுப்புகிறார்கள் இவர் என்ன செய்கிறார் குரானையும் படிக்க ஆரம்பிக்கிறார் சுமார் ஆறு மாதங்கள் படிக்கிறார் படித்துவிட்டு தனது கட்சிக்கு ஒரு கடிதம் வருகிறார் நான் உங்களோட சக்தி வரைந்து நான் ராஜினாமா என்று சொல்லிவிட்டு கண்ணியமான சுகோவர்களே பெரியவர்களே சிறித மத்தமான அவர் சென்று இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கிறார் கண்யமான சுகோவர்களே அதற்கு உணர்வர்கள் அவர்கள் முன்னேறி வருகிறார்கள் அல்லா என்ன செய்தால் இஸ்லாசை சன்மானமாக கொடுத்தான் உலகத்திலே இஸ்லாசுக்கு எதிராக செயல்படுகிறார்களோ எவ்வளோ பெரிய சேனாக்களாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய உரிமைகளாக இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி அவர்களுக்கு இல்லாவிட்டால் அல்லாஹ் தனது சக்தியை காட்டுவார் எனவே கண்ணியமான சுகோதரங்களே பெரியவர்களே என் உடல் பிறப்புகளே சுற்றுலா செலவில்லாறு சென்னுடைய சின்னாவுள்ளாக்கூட யதார்த்தத்தை இல்லையே நாய்க்கணக்கில் தழைக்கலாம் கதைத்தின் நோக்கம் அல்ல என்ன வாழ்க்கையில் செல்லா சரியே சின்னாவை சின்ன சொல்லியவர்களாக அவர்கள் மீது உண்மையான அன்பு வரக்கூடியவர்களாக அவர்களுடைய குடும்பத்தினர் மீது உண்மையான அன்பு வரக்கூடியவர்களாக மனைவி குடும்பங்கள்லாவி உண்மையாக ரோசிக்கக்கூடியவர்களாக நாம் உலகத்திலிருவாள் என்றால் இந்த உலகம் எங்களை கண்டு பயப்படும் கண்ணியமான சூழல்களே சமூகம் என்ன சொல்கிறார்கள் நீங்கள் எங்களைப் போன்று வாழங்கள் நீங்கள் சவுரியை பின்பற்ற வேண்டாம் வேண்டாம் ஒரு ஆடை அமைத்துக் கொள்ள வேண்டாம் அவர்கள் வைக்கிறார்கள் என்பது நாங்கள் சௌரியை பின்பற்றுவது அவர்களுக்கு தெரியாது திண்டி சொல்லேன் நாங்கள் பின்னாக்கலை பின்பற்றவில்லை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை வாழ்நாள அவர்கள் வாழ்க்கை எல்லா எடுத்துக் கொள்ளவில்லை சொல்கிறார்கள் நீங்கள் இந்த இளைஞர்களே வாழ்ந்து நின்று அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள் பெரியவர்களே என் உடைந்தே எஸ்லா செல்லையே செல்லும் அவர்கள் மீது உண்மையான அன்பை நாங்கள் எடுத்துக் கொள்ள வேண்டும் அவர்களுடைய அன்பை நாங்கள் பெற்றுக் கொள்வோமே ஆனால் துண்ணாவின் மீது அன்பு வரும் பின்னால் தான் வாழ்க்கை எடுத்து நடத்தியானால் இந்த உலகத்தில் வாழ்க்கையை தருவான் நாளை மரணிக்கு மன்னரைக்கு சென்று மக்கள் வரை எங்களுக்கு ஒழுங்கு செய்யக்கூடியதில் நதியவர்களுடைய வாழ்க்கைக்கு தந்தான் அவருடைய கலாச்சார முறைகள் தான் அவருடைய துண்ணாக்கள் மாஸ்கான் என்பதை நாங்கள் புரிந்து நதியின் செல்லாத நோடைய இன்னாரை பின்னற்றக்கூடிய மக்களாக எங்கள் அவரது மல்லாத்தால் ஆச்சரியான யா அல்லாஹ் நம் சீய காமிலே நினைச்சவராக அருந்து மரியாமின் பெருமும் தெரியாமலும் சீற எல்லா காமிலே நினைச்சவராக யா அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மாயா ஹுபைியின் मोहब्बतின் உள்ளங்களே சொத்துவராக யா அல்லாஹ்வுடைய தோண்டிரை மலைமத்தோட உள்ளங்களே அல்லாஹ் அவர்களைச் செர்மான அந்த உபஸ்தகவராக யா அல்லாஹ் ரப்ப ஹமாலயா அல்லாஹ் யா அல்லாஹ்வுடைய காமிலே நினைச்சவராக யா அல்லாஹ் உங்களுக்கு சலத்துந்து தால்மாரில் ஆசிரிவர்கள் லబ్దமார்கள் அஹ்வஸ்மார்கள் யா அல்லாஹ் எல்லாரும் ரஹ்மத்தியா யா அல்லாஹ் அவர்கள் இலங்கையில் இஸ்லாமிய தாபகங்கள் எல்லாருக்கும் பாதுகாத்தருவாராக முஸ்லிம் பாதுகாத்தர்களாக இலங்கை وداعا من عندها نيي فوزمانا الله انغول هالا هازكس اليس نيريتي بالواغ واخر دعوانا الحمد لله رب العالمين